வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை பின்னணியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக பேட்டியளித்த விவகாரத்தில் சயான் மனோஜ் என்கிற இருவரை டெல்லியில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் உலகத்தரம் வாய்ந்த தொழில் நிறுவனங்கள் மட்டும்தான் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கு பெறுவார்கள் என அமைச்சர் எம் சம்பத் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்தன பதினைந்திற்கும் மேற்பட்ட படகுகள் மாயமானதால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர் தமிழக அரசு குறித்தும் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திரு மு ஸ்டாலின் மற்றும் இவி கே இளங்கோவன் ஆகியோர் பிப்ரவரி மாதம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இத்தடையானது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட சென்னையில் போலி பாஸ்போர்ட் தயாரித்த பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் வரி நடத்தியதாக கூறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை சவுகார்பேட்டையில் ஆறு ஜவுளி கடை மற்றும் நகை கடைகளில் வருமான வரி சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்திய செய்திகள் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை மகர விளக்கு பூஜை நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என திரு குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அறிவித்த பத்து சதவீத இடஒதுக்கீடு குஜராத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது கேரள மாநிலம் கொல்லத்தில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா வரும் பதினைந்தாம் தேதி நடக்கிறது விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கொல்லம் புறவழிச்சாலையை திறந்து வைக்கிறார் ஐந்தாயிரம் மெகாவாட் மின்திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய சோலார் திட்டத்தை லடாக்கில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்காக வேலை பார்த்ததாக இந்திய ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய ஆசிய நாடுகளின் இரண்டாவது மாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்மா ஸ்வராஜ் அறிவித்துள்ளார் தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை அறிய செய்து ஒளி மையமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திடுங்கள் இன்னும் பல பயனுள்ள கொள்ள செய்திகள் அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் தாக்கி வருகிறது இது அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அந்நாட்டில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திரு ஹர்ஷவர்தன் அவர்கள் அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக பொறுப்பேற்று கொண்டார் சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெறுவதற்கு கால எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என அமெரிக்க இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது மேசிடோனியா நாட்டின் பெயரை வடக்கு மேசிடோனியா குடியரசு என பெயர் மாற்றம் செய்து அந்நாட்டு நாடாளுமன்றம் சட்ட கொண்டு வந்துள்ளது அமெரிக்காவின் எல்லையோர பாதுகாப்பிற்காக இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கீடு செய்வதற்கான மசோதா ஒன்றை அமெரிக்க செனிட்டர்கள் ஜெரி மோரன் மற்றும் ராப் போர்ட்மேன் ஆகியோர் அறிமுகம் செய்தனர் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ள வருமாறு இந்தியா இலங்கை நாட்டினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மார்ச் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடக்கும் திருவிழாவில் கலந்து கொள்ள வரும்படி யாழ்ப்பாணம் ஆயர் அழைப்பு விடுத்துள்ளார் சிரியாவில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் அடிக்கடி வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் போர் விமானங்கள் திடீரென தாக்குதல் நடத்தினர் சரமாரியாக ஏவுகணைகளை வீசின தாக்குதலில் சேதம் குறித்த தகவல் உடனடியாக வெளியிடப்படவில்லை நெடுந்தீவு அருகே கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பையா முனுசுவாமி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார் மேலும் தொடர்ந்து மீனவர்களை தேடும் பணியில் இலங்கை கடற்படை ஈடுபட்டுள்ளது வணிகச் செய்திகள் இந்திய பயணிகளை ஏற்க இந்திய மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் அதிக அளவில் கட்டண சலுகை அளித்துள்ளன கத்தார் ஏர்லைன்ஸ் எக்கானமி வகுப்பிற்கு முப்பத்தி மற்றும் பிசினஸ் வகுப்பிற்கு இருபத்தி கட்டண சலுகை அளிக்கிறது இதே மேலும் பல நிறுவனங்கள் கட்டண சலுகையை அறிவித்துள்ளன அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த சில மாதங்களில் முதல் முறையாக அபார வளர்ச்சியை எட்டியுள்ளது கடந்த நான்காம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் கையிருப்பு இருநூற்றி அறுபத்தி எட்டு கோடி டாலர் உயர்ந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எட்டு புள்ளி நான்கு கோடி டாலராக அதிகரித்துள்ளது சர்வதேச விநியோக சங்கிலி தொடருக்கு ஏற்ப புதிய தொழில் கொள்கையில் முக்கியத்துவம் தரப்படும் என மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா வைத்துள்ள வெளிநாட்டினர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஹர்திக் பாண்டியா மற்றும் கே ராகுல் ஆகியோருக்கு பதிலாக தமிழக ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் மற்றும் சுக்மான் கில் ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் பிரபலமான கில்லர் மீட்டர் பந்தயம் சென்னையில் முதல் முறையாக பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன டீகாக்கின் அபார சதத்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான ஜகனஸ்பர்க் கிரிக்கெட் டெஸ்டில் முன்னூற்றி ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தென்னாப்பிரிக்க அணி திரைச் செய்திகள் ஜெய்ஸ்ரீ வெற்றி செல்வன் மூவிஸ் தயாரிப்பில் பழனி குமார் இயக்கத்தில் ஜே பி ஆர் நடிப்பில் உருவாகி வரும் படம் தெம்பு இப்படத்திற்கு ஜிதேந்திர காலீஸ்வர் மற்றும் ஹரி பிரசாத் இசையமைக்க தனசேகர் ஒளிப்பதிவு செய்ய சின்னப்பராஜ் படத்தொகுப்பை மேற்கொள்கிறார் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஜல்லிக்கட்டு பாடலின் சிங்கிள் டிராக் வெளியிடப்பட்டுள்ளது அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் புதிய நயன்தாரா விவேக் யோகி பாபு நடிப்பது மட்டுமே முடிவாகி இருந்தது இப்போது இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பரியறும் பெருமாள் கதாநாயகன் கதிர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் எல்லோரும் வானொலி தொலைக்காட்சியில் புகழ்பெற்ற பிறகு சினிமாவுக்கு செல்வார்கள் ஆனால் பிரபல ஹிந்தி நடிகை கரீனா கபூர் வெள்ளி திரையில் பிரகாசிக்கும் வேலையிலேயே ரேடியோவுக்கு வந்திருக்கிறார் வாட் விமன் வான்ட் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அவர் எஃப் ரேடியோவில் நிகழ்ச்சி தயாரிக்க உள்ளார் நன்றினியின் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே